ிாத்தயத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம மயி சர்வீசேத்த நிர்மோ யு விகஜரீக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை நினச்சிட்டு கர்மம் பண்ணினாலே அந்த கர்மயோகம் பூர்ணமாயிடும் கர்மயோகத்தினுடைய எசன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஆழமாக புரிஞ்சின்றாலே போகும் முதல்ல வாழ்க்கையோட குறிக்கோள் சாத்திய சாதன விவேகம்னு சொன்னேன் ரெண்டாவது யுத்தியஸ்வ கடமையை செய்யணும் அதை செய்கிற போது ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால் விகத ஜுவரஹா யுத்தஸ்வ ஜுவரம் இல்லாமல் மனக்கொதிப்பு இல்லாமல் கொந்தளிப்பு இல்லாமல் படபடப்பு இல்லாமல் செய்கிறது அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் பகவானோட கருணையினால் தான் நான் செயல் புரிகிறேங்கிற எண்ணத்தோடு செஞ்சுட்டு நான் செஞ்சிருக்கிற கர்மங்கள்லாம் எத்தெத் கர்ம கரோமி தத்த தக்கிலம் சம்போதவாராதனம் நான் என்னெல்லாம் கர்மா பண்ணுறேனோ அதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம்ங்கிற அந்த பாவனையை பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நிபந்தனையை சொல்கிறார் பகவான் நிராசீஹி நிராசிகின்னா பண்ணிவிட்டு இது என்ன கிடைக்க போகிறதோ என்ன வரப்போகிறதோ இந்த பலன் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஒரு காரியம் பண்ணிவிட்டோம் அந்த பலன்லேயே மனசில் ஒரு ஆன்சைட்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது அதை ரொம்ப குறைச்சிக்கணுங்கிறார் நீ உன் கடமையை செய் கடமையை செய்கிறதுலேயே உன் கவனம் இருக்கட்டும் அந்த பலன் வரும்போது கண்டிப்பாக வரும் அது எப்போ வர்றதோ வந்துட்டு போட்டோம் பகவான் உனக்கு என்ன கொடுத்தாலும் அது பிரசாதமாக எடுத்துக்கிற மனப்பான்மையை பாவனையை வளர்த்திக்கோ ஆகையினால கடமையை செய்கிறதே உனக்கு ஒரு பாக்யம் ஆனந்தம் அதனால் அது என்ன வரப்போகிறதோ நான் இதை பண்ணியிருக்கேனே என்ன ரிசல்ட் வரப்போகிறதோ என்ன ரிசல்ட் வரப்போகிறதோ அப்படின்னு நினச்சிட்டு அதே ஏங்கின்னு இருக்கோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ஆஷீஹின்னு பேர் அது கூடாதுங்கிறார் அது வேண்டாம் அதை தவிர்த்துருங்கிறார் நிராசீஹி அது வரதான் செய்யும் நாம் வந்து புத்திசாலித்தனமாக பகவானிடத்துல பக்தியோடு அதை குறைச்சிக்க பழகிக்கணும் அப்புறம் அந்த பலன் வந்துடுத்துன்னு சொன்னால் அப்போ என்ன மனசில் வச்சுக்கணும்னா இது நான் செஞ்ச செயலுக்கு இந்த பலன் அப்படிங்கிற எண்ணத்தையும் குறைச்சிக்கணுங்கிற அடுத்த காரியத்தில் மனசை போகணும் எப்போ பார்த்தாலும் இந்த ரிசல்ட் கிடைச்ச உடனே கூத்தடிக்கிறது கொண்டாடுறது பார்ட்டி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா உலகத்தில் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிட்டு பணம் வந்துடுத்து அப்படி ஆகிடுதுன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வைக்கும் எல்லோரும் குஷியாக சந்தோஷமாக இருக்கிறதும் அதில் மனது போய்டுறது அதுலேயே ரெண்டு நாள் மூணு நாள் போயிடும் அந்த அதை பற்றியே பேசின்னு இருப்போம் அப்புறம் அடுத்த செயல் நல்ல செயல் பண்ண நமக்கு மனசு வராது அதனால் எந்த விதமான சந்தோஷத்துலேயும் மூழ்கி போகாமல் அப்புறம் ஏதாவது நமக்கு பலன் தப்பாக வந்துடுத்துனா என் தலையெழுத்து அப்படின்னு மண்டையில் அடிச்சுக்கிறது அதில் தான் பண்ணக்கூடாது நல்லது வந்துவிடத்துன்னா பார்த்தியா நான் பண்ணினத்தினாலும் இந்த காரியத்தினால இதில் அடைஞ்சு விட்டேன் பார்த்தியா அப்படின்னு கர்வப்படக்கூடாது அதாவது கர்வப்படவோ வருத்தப்படவோ கூடாது பலன் வரும்போது இதெல்லாம் மனசுக்குள்ளே நம்ம சொல்லி வச்சுக்கணும் இது ஆட்டோ சஜஷன் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ கர்மத்தை யோகமாக பண்ணினியானா அதுக்கு பேர் தான்ப்பா கர்ம யோகம்னு மிக மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்கோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள இதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் ஆழமாக சிந்தனை பண்ணி வச்சுட்டேன்னா எண்ணத்தை ஆழமாக பதிய வச்சு இது ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர் இந்த சங்கல்பம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு தெளிவோட செயல் புரிவோம் அந்த செயலுக்கு பலன் வரும்போது நாம் வந்து துள்ள மாட்டோம் தவழமாட்டோம் அடுத்த செயல் செயல்னு சொல்லி கர்மம் பண்ணுறதுலேயே நமக்கு ஒரு ஆனந்தம் அந்த கர்ம பலத்தை காட்டிலும் கர்மத்திலேயே ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்போம் மனசும் பக்குவம் அடையும் தத்துவ ஆராய்ச்சிக்கு மனசு ரொம்ப தகுதி உள்ளதாக ஆயிடும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மகி சர்வாணி கருமாணி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 த்ரீ டபுள் ஒன் டபுள் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்